ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து காயத்ரி மந்திரம் ஜபம் என்ன முறையில் என்னின்று பண்ணணும் நாம் பார்த்துன்னு வரும் அதில் எண்ணாமல் ஜபம் பண்ணப்படாது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம் எந்த முறையில் என்னின்று பண்ணணும் கையில் உள்ள ரேகைகளில் கட்டவரலை வச்சுதான் ஜபம் மன்னனும் காயத்ரி மந்திரத்தை அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுக்குறார் ஏன்னா நாம் செய்யக்கூடிய நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்திலையும் சப்தம் அக்ஷரம் ஸ்வரம்னு மூணு இருக்குது சப்தம்ங்கிறதுனா சத்தம் அந்த சத்தம்ங்கிறது நம்முடைய சுவாசமான உயிரிலேருந்து உயிர் மூச்சிலிருந்து உருவாகிறது அக்ஷரம்ங்கிறது நம்முடைய வாயில் நாக்கு படுறதுனால உருவாரது மூன்றாவது ஸ்வரம் அந்த ஸ்வரங்கிறது நம்முடைய விரல்களில் உள்ள ரேகைகளில் இருந்து தான் உருவாரது அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கா சொல்லி கொடுத்துருக்கா இதெல்லாம் ரிஷிகள் சொல்லாட்ட போனால் நமக்கு எப்படி தெரியும் ஆனால் இதை நடைமுறையில் பார்க்குற பொழுது நமக்கு அது கரெக்டாக பொருத்தமாக இருக்குது அதை பார்க்குறோம் அப்படி தானே பாட்டு பாடுற பொழுது பார்க்குறோம் தாளம் போட்டுண்டு பாடுற எவ்வளோ பெரிய வித்வானாக இருந்தாலும் எவ்வளோ பழக்கப்பட்ட வித்வானாக இருந்தாலும் தாளம் போட்டுண்டு பாடுறதுன்னு வச்சுட்டுருக்கா ஏன்னா தாளம் மாறிப்பிடுங்கிறதுக்காக வானே பெரிய வித்வானாக இருந்தால் தாளம் மாறாது இருந்தாலும் தாளம் போட்டுண்டுதான் பாடணும் அப்படின்னு நியமம் ஏன்னா காந்தர்வ வேதம்ங்கிறதும் ஒரு வேதம் அது சங்கீதங்கிறதும் ஒரு வேதம் ஆகையினால வேதத்திற்கு உள்ள கட்டுப்பாடுகள் அனைத்தும் அதுக்கு உண்டு இப்போது தாளம் போட்டுண்டு தான் பாடணும் அப்படின்னா தாளம் போட்டுண்டு தான் பாடணும் இன்னும் பழைய நாளில் பார்த்தா தொடையில கூட தாளம் போட்டு பாடமாட்டாள் பழைய நாள் வித்வான்கள்லாம் பார்த்தா தெரியும் ஏன்னா தொடையில தட்டப்படாதுங்கு நம்முடைய சாஸ்திரம் அப்போது என்ன பண்ணுவானா கையிலேயே தாளம் போட்டுண்டு பாடுற வித்வான்களெல்லாம் பார்க்கலாம் பழைய நாளில் கையிலேயே தாளம் போட்டுண்டு பாடுவாள் அந்த ஸ்வரங்கிறது நம்ம கையிலேருந்து உருவாகுறது அப்படிங்கிறதுனால தான் கையில் தாளம் போட்டுண்டு பாடுறதுங்கிறது அப்படி இந்த சத்த ஸ்வரங்களும் நம்முடைய கையிலேருந்து கையில் உள்ள ரேகைகளில் இருந்து உருவாகுறது அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா ஆகையினால அந்த கட்டவிரல்னால் அந்தந்த ரேகைகளில் துட்டுண்டு ஜபம் பண்ணணும் அதே போல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்வரங்களும் சொல்லப்பட்டிருக்கு உபாம்சு மத்தியமம் உச்சைகின்னு மூன்று பிரிவுகளாக இருக்குது ஸ்வரங்கள் உபாம்சோன்னா மெதுவாக சொல்கிறது மெதுவாக பாடுறது மெதுவாக சொல்கிறது மத்தியமம்னா நடுத்தரமாக சொல்கிறது உச்சேகினா ரொம்ப இறஞ்சி சொல்கிறது இது ஒவ்வொரு வேதங்கள்லேயும் மாறுபடுறது அதே ஒவ்வொரு மந்திரங்கள்லேயும் மாறுபடுறது இப்போ ரிக்வேதம் சொல்கிற பொழுது மெதுவாக சொல்லணும் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் சொல்லியிருக்கா ரிக்வேத பாற இடங்கள்லாம் நடக்கிற இடங்கள்ல போய் பார்த்தா தெரியும் அவா மெதுவாக சொல்லிட்டுருப்பாள் ருக்வேத மந்திரங்களை ஏன்னா அப்படி தான் சொல்லணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது ரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா மத்தியமமான ஸ்வரத்தில் எஜுர்வேதம் சொல்லணும் மத்தியமமான நாம் சாதாரணமாக கொஞ்சம் இறஞ்சி பேசின்னு என்ன சப்தம் வருமோ அதுதான் மத்தியமம்னு பேர் அப்படி தான் சொல்லணும் ரொம்ப கீழே சொல்லப்படாது ரொம்ப ஹோன்னு சத்தம் போட்டு சொல்லப்படாது ரொம்ப ஹோனு சத்தம் போட்டு சொன்னால் அதற்கு பலம் மாறி போயிடும் ஆகையினாலே மத்தியமமான ஸ்வரத்தில் எஜுர்வேதம் சொல்லணும் உச்சை சாமான் இறஞ்சி சத்தம் போட்டு சொல்லணும் சாமவேதம் சாமவேதம் பண்ணுற இடங்களில் போய் பார்த்தா தெரியும் இறஞ்சி சாமவேதம் சொல்லுவார் இந்த வித்தியாசங்கள்லாம் யாகங்களில் தான் நமக்கு நாம் நன்னா பார்க்கலாம் சோமயாகங்களில் பார்த்தா தெரியும் அப்படி ஹோதாங்கிற அருத்துக்கு மந்திரங்கள்லாம் சொல்லுவார் அதை ச தான் சொல்லுவார் அவர் அதே போல் அந்த ஆகுதிகள் பண்ணுறது அந்த காரியங்கள் செய்யக்கூடிய ரித்விக்குக்கு அத்வரியோன்னு பேர் அவர் சொல்கிற மந்திரங்கள்லாம் மத்தியமமான ஸ்வரமாக இருக்கும் சாமவேதிகள் கானம் பண்ணுற பொழுது இறஞ்சி கானம் பண்ணுவார் ஏன்னா இறஞ்சிதான் கானம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் சொல்லியிருக்கா வேதம் நமக்கு காண்பிக்கிறது அப்படி அந்தந்த ஸ்வரத்தில் நாம் சொல்லணும் அதில் இன்னொரு ரகசியம் என்னென்னா இந்த ஸ்வரங்கள்லாம் மாறி போச்சுன்னா என்ன ஆறுதுன்னா சொரங்கள் நம்முடைய கர கையில் கைகளை உள்ள விரல்களில் ரேகைகளில் தானே உற்பத்தி ஆறுது இந்த கைகளெலாம் ஒட்டி இண்டு குழந்தைகள் பிறந்துடும் அப்படின்னு நமக்கு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் நாம் மந்திரங்களை அந்தந்த மந்திரங்களை அந்தந்த ஸ்வரங்களில் தான் சொல்லணும் அந்த ஸ்வரம் மாறிப்போச்சுன்னா என்ன ஆறுது அஞ்சு விரலும் ஒட்டி இண்டு குழந்த அல்லது அஞ்சு விரலும் இல்லாமல் குழந்த பிறந்துடும் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் சொல்கிறாள் ஏன்னா ஸ்வரம் கையில் இருக்குது கட்டவிரலில் இருக்குது கட்டவிரல் நாம் வைக்கக்கூடிய ரேகைகளில் இருக்குது அந்த ஸ்வரம் ஆகையினால அந்த அந்த மந்திரத்தை அந்தந்த ஸ்வரத்தில் தான் சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதிலேயும் வேத பாராயணம் பண்ணுற பொழுது நாம் பார்த்தா தெரியும் காயத்ரி மந்திரம் வர்ற பொழுது மெதுவாக சொல்லுவேன் காயத்ரி மந்திரத்தை மெதுவாக சொல்லணும்னு நியமம் அதுக்கு கட்டுப்பாடு மந்திரத்தை எறஞ்சி சத்தம் போட்டு சொல்லப்படாது இப்போ இந்த அது சீடி இதெல்லாம் போட்டு வந்துடுத்து அதை நாம் ஆற்றுல போட்டு விடுறோம் அது சத்தம் போட்டுருக்கு ஆனால் அப்படி போடக்கூடாது காயத்ரி மந்திரத்தை அப்படி பண்ணக்கூடாது சீடிக்கல்லெல்லாம் போட்டு கேட்கப்படாது எந்த வேத மந்திரங்களையுமே சீடியிலையோ இந்த டேப்பர் காடர்லேயோ போட்டு நாம் கேட்கப்படாது டேப்பர் காடரில் நாம் வேத மந்திரத்தை கொண்டு வந்துட்டால் நாம் உயிரோடு இருக்கிற வேதத்தை கொள்ளுறோம் உயிர் இல்லாமல் செய்கிறோம் அந்த வேத மந்திரத்தை அது என்ன ஆறுதுன்னா விபரீதமான பலனை கொடுக்கும் அதுதான் நாம் பார் இன்றைக்கி அனுபவிக்கணும் எத்தனை வியாதிகள் வருது மழையே பெய்ய மாட்டேங்கிறது மழை பெய்யணுங்கிறதுக்காக எவ்வளோ இடங்கள்ல எவ்வளோ நடக்கிறது இத்தனை நடந்ததுக்கு பூரா பலனை கொடுக்கணும் அப்படின்னா மழை கொட்டி தூக்கணும் ஆனால் மழை வரமாட்டேங்கிறது வியாதிகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது இந்த வியாதிக்கு என்ன நிவிற்த்தி என்ன அப்படின்னு யோஜனை பண்ணி பார்க்கணும் அதானே பர்மனண்ட் சொல்யூஷன்னு சொல்கிறோம் சரி பர்மனண்ட் சொல்யூஷன் என்னென்னா இதை எப்படி நிரந்தரமாக தீக்கிறது இந்த வியாதியை அப்படின்னு யோசிக்கணும் நான் பர்மனண்ட் சொல்யூஷனே நான் பார்க்கலை டெம்ப்ரரி சொல்யூஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கங்கே ஆஸ்பத்திரிகள் கட்டுறோம் அந்தந்த வியாதிக்கு மருந்துகளை சேர்த்து வச்சுட்டுருக்கோம் வியாதிகள் வர வர மருந்துகள் சாப்பிட்டுட்டே இருக்கும் இது பர்மனண்ட் சொல்யூஷன் இல்லை டெம்ப்ரரி சொல்யூஷன் இது பர்மன்ட் பர்மனண்ட் சொல்யூஷன் என்னென்னா இது எதனாலே இந்த வியாதி உருவாச்சின்னு பார்த்து அந்த வேறு எடுக்கணும் அதுதான் சரியான முறை அப்போது இந்த வியாதிகள் எதனாலே உருவாகுறது அப்படின்னா நமக்கு ரொம்ப பொக்கிஷமாக ஆதாரமாக ஆணி வேறாக நமக்கு கொடுத்த வேத மந்திரங்களை நாம் ரொம்ப லூஸ் பண்ணிட்டோம் அதை ரொம்ப விட்டு கொடுத்து அதை ஒரு வியாபார பொருளாக கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளவு சிரமங்களே நாம் அனுபவிச்சுருக்கோம் ஆகையினால இந்த சிடியில் போட்டு வேத மந்திரங்களை கேட்கறதுங்கிறது கூடாது டேப் ரெக்கார்டரில் போட்டு வேத மந்திரங்களை போடுறதுங்கிறது கூடாது யாராவது ஒருவரை வெச்சுதான் வேத மந்திரங்களை சொல்லணும் நாமும் அப்படிதான் வேத மந்திரங்களை சொல்லணும் நாம் ரெக்கார்டு பண்ணி வேதத்தை அத்தியனமும் பண்ணக்கூடாது அது வேத சொல்லவும் கூடாது அப்படின்னு இவ்வளோ கட்டுப்பாடுகளை நமக்கு வச்சுருக்கா ரிஷிகள் வேதமும் அப்படி சொல்கிறது நாஸ்தி வேதசமோ ரிப்புஹூ அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு சொல்கிறார் வேதம் மாதிரி நமக்கு பலனை கொடுக்குற வஸ்து வேறு ஒன்றும் கிடையாது வேதம் மாதிரி நமக்கு கெட்டவைகளை கொடுக்குற பொருள் இன்னொன்றும் கிடையாது அதை நாம் உபயோகப்படுத்துகிற விதத்தை பொறுத்தும் இருக்குது ஒரு கத்தி இருக்குன்னா அதை பழங்கள் நறுக்கிறது காய்கறி நறுக்கிறதுன்னு உபயோகப்படுத்தலாம் கைகால்களை நெருக்கிறது விரலை நெருக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தலாம் கத்தியை எது நல்லது எது கெட்டதுன்னு நாம் தீர்மானம் பண்ணிக்கணும் அது தான் வேதம்ங்கிறது நாம் நல்லவைக்கு பயன்படுத்திக்கிறதா கெட்டவைகளுக்கு பயன்படுத்திக்கிறதான்னு நாம் தீர்மானம் பண்ணணும் அது நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோமோ அப்படி நமக்கு பலனை கொடுக்கும் அதேனாலே நமக்கு நல்லது பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேத மந்திரங்களை சரியான முறையில் பயன்படுத்தணும் சரியான முறையில் சொல்லணும் சரியான முறையில் கேட்கணும் இவ்வளவு கட்டுப்பாடுகளை நமக்கு சொல்கிறேன் அப்படி இந்த கட்டுப்பாடுகளை நாம் மனசில் வச்சுக்கணும் எப்பொழுதுமே அப்படி இந்த காயத்ரி மந்திரத்தை மெதுவாக தான் சொல்லணும் உபாம்சுவாக சொல்லணும் அப்படின்னு நியமம் உபாம்சுன்னா யார் சொல்கிறானோ அவங்க காதலில் மாத்திர்தான் விழணும் அந்த மந்திரம் அப்படி சொல்லணும் காயத்ரி மந்திரத்தை அதான் வேத பாராயணம் பண்ணுற இடங்களில் போய் நாம் பார்த்தா அந்த காயத்ரி மந்திரம் வர்ற பொழுது மெதுவாக சொல்லுவாள் தன்னுடைய காதில் படுற மாதிரி மாத்திரம் சொல்கிறத பார்க்கலாம் அப்படி தான் சொல்லணும் காயத்ரி மந்திரத்தை அப்படி இந்த ஸ்வரங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் இந்த காயத்ரி மந்திரம் சொல்கிற பொழுது எந்த விரலில் ஒன்று ரெண்டு வச்சு என்னனும் அப்படிங்கிறத நமக்கு ரிஷிகள் காண்பிச்சுருக்கா அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்